ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பிலே நாம் ஸ்ராத்திலே சொல்லக்கூடியதான ஒவ்வொரு மந்திரங்களுடைய அர்த்தங்களை பார்த்துன்னு வரோம் அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சரித்திரத்தை நாம் பார்த்துன்னு அப்படி பகவானே வராக அவதாரம் பண்ணுற சந்தர்ப்பத்திலே பித்தர்களை உத்தேசித்து பகவான் ஸ்ராத்தம் பண்ணினார்னு பிரம்மபுராணம் நமக்கு காட்டுறது பகவான் ஸ்ராத்தம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா அதற்குன்னு ஒரு சரித்திரம் சொல்கிறது இந்த புராணம் வேசாச்சாரியால் மகர்ஷிகளுக்கு சொல்கிறார் இந்த சரித்திரத்தை த்ரேதா துவாபரையோ சந்தோ பிதராக புறா மேருகிரே பிருஷ்டே விஸ்வே தேவி சகஸ்திதாக பிரம்மா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுற பொழுது பித்திருக்களுக்குன்னு சில தேவதைகளை சிருஷ்டி பண்ணுறார் அதாவது நம்முடைய பித்திருக்கள் இந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த பிறகு இங்கேருந்து திவ்ய சரீரத்தை அடையிறான் நாம் பண்ணுற கர்மாவனாலே ஒவ்வொரு ஜீவனும் திவ்ய சரீரத்தை அடையிறான் நாம் இங்கே இருக்கிற பொழுது நாம் வச்சிருக்கிற தேகத்திற்கு பாஞ்ச பௌத்திகமான பௌத்திக தேகம்னு இந்த தேகத்தை விட்டுட்டு சூக்ஷ்ம சரீரத்தோடு தான் ஒவ்வொரு ஜீவனும் இங்கேருந்து கிளம்புறான் சூக்ஷ்ம சரீரம்னா கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் 5 பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் சொல்லக்கூடியதான பிராண பஞ்சகம் புத்தி மனசு இந்த பதினேழு வஸ்துக்களும் சேர்ந்தது தான் சூக்மசரீரம்னு பேர் இந்த சூக்மசரீரத்தோடு ஒவ்வொரு ஜீவனும் இந்த லோகத்தை விட்டு கிளம்புறான் கிளம்பி இன்னொரு தேகத்தை பிடிச்சிண்டுதான் இந்த தேகத்தை விடுறான்னு கருட புராணம் சொல்கிறது அதாவது அதற்கு திருணஜலூக்காநியாயம்னு பேர் நம்முடைய சாஸ்திரம் உதாகரணத்துக்கு அப்படி சொல்கிறது திருண ஜலுக்காநியாயம்னு தழைப்பூச்சின்னு உண்டு வயலில் நெல் வளைஞ்சி வந்திருக்கும் அதில் ஒரு புழு இருக்கும் பச்சை நிறத்தில் இருக்கும் அந்த புழு என்ன பண்ணோம்னா மடிஞ்சு மடிஞ்சு நகரும் அது அது ஒரு செடியில் இருக்கும் அந்த செடியிலிருந்து நுனிக்கு வந்துடும் அந்த செடியினுடைய நுனியில் வந்து அப்படியே ஆட்டிகிட்டே இருக்கும் காத்தடிக்கிற பொழுது இன்னொரு புல் தனக்கு உடனே அந்த புல்லை பிடிச்சிட்டு இந்த புல்லை விட்டுடும் அது மாதிரி அதுக்கு தான் திருணஜலூக்கா நியாயம்னு பேர் அது மாதிரி ஒவ்வொரு ஜீவனும் இந்த தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்தை அடையிறான்னா இன்னொரு தேகத்தை பிடிச்சுண்டு இந்த தேகத்தை விட்டுடுவான் அந்த இன்னொரு தேகத்துக்கு தான் பிரேத்த சரீரம்னு பேர் அந்த பிரேத்த சரீரத்தை பிடிச்சுண்டு இந்த தேகத்தை விட்டுடுறான் ஒவ்வொரு ஜீவனும் அந்த பிரேத்த இருப்பான் அந்த ஜீவன் அந்த பிரேத்த அந்த ஜீவன் இருக்கிறதுனாலே தான் நாம் பண்ணக்கூடிய கர்மாக்கள்லே பிரேத்த சப்தத்தை சொல்லிகின்றே இருக்கும் ஏன்னா அந்த தேகத்தோடு அவன் இருக்கான் அப்படிங்கிறதுனால இந்த லோகத்தில் வாழ்கிற வரைக்கும் சர்மாவை சொல்லிகிட்டே இருப்போம் சர்மாவை மாத்திரம் சொல்லுவோம் அந்த பிரேத்த சரீரத்தை எடுத்துண்டாச்சுன்னா அந்த பிரேத்த சப்தத்தோடையே சொல்லி கர்மாக்களை நாம் பண்ணுறோம் அந்த கர்மாக்கள் பண்ணுறதுனால என்ன ஆறுதுன்னா அந்த பிரேத்த சரீரமானது விடப்பட்டு திவ்ய சரீரம் கிடைக்கிறது அந்த ஜீவனுக்கு அந்த திவ்ய சரீரங்கிறது தான் பித்தர்க்களுடைய சரீரம் பித்திருக்கள் ரெண்டு விதமாக இருக்கா அதாவது ஒரு தேகத்தோடு இருக்கக்கூடிய பித்திருக்கள் தேகம் இருக்கக்கூடிய பித்திருக்கள்னு ரெண்டு விதமாக இருக்கா பித்தக்கள் அந்த தேகத்தோடு உள்ள பித்திருக்களை தான் நாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அப்படின்னு ஸ்ராதங்கள்லே சொல்கிறோம் வசுரூபம் ருத்ரரூபம் ஆதித்ய ரூபம்னு சொல்கிறோமே அந்த அந்த பிதற்களுக்கு தேகம் உள்ள பிதற்களைவா இவா இல்லாமல் முன்னாடி உள்ள பிதற்களுக்கு தேகம் கிடையாது திவ்யசரீரம்னு பேர் கண்ணில் படமாட்டாள் ஆனால் அந்த பிதற்களுக்கு அந்த பித்திருக்கள் நாம் பண்ணக்கூடிய ஸ்ராத்தங்களுக்கும் வர அதுதான் நாம் ஸ்ராத்தத்தில் பிண்ட பிரதானம் பொழுது நாம் மூணு பிண்டமோ அல்லது ஆறு பிண்டப்பிரதானமோ பண்ணுவோம் ஸ்ராத்தத்தில் அப்படி பண்ணுற பொழுது ஏழு தலைமுறைக்கு அந்த பிண்டப்பிரதானத்தை நாம் பண்ணுறோம் எப்படி ஏழு தலைமுறைக்கு பண்ணுறோம் ஒருத்தர் பேர் தானே சொல்கிறோம்னா இப்போ தகப்பனாருக்கு பிண்டப்பிரதானம் பண்ணுற பொழுது அப்படி தகப்பனாருடைய கோத்திரம் பெயரை சொல்லி அந்த பிண்டத்தை வச்சுட்டு ஏ சத்வாமனு அப்படின்னு சொல்லி அந்த பிண்டத்துக்கு பக்கத்தில் உள்ள தர்பேலை தொடக்கணும் கட்ட வரலை தொடக்கிறது அதாவது கையில் ஒட்டின்னு இருக்கிற அந்த பருக்கையை தொடக்கணும் அந்த தர்பேல அதற்கு சொல்லக்கூடிய மந்திரம்தான் இது ஏ சத்வாமனு இந்த மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா இந்த தகப்பனாருக்கு பிண்டை வச்சுட்டு அந்த தகப்பனாருக்கு முன்னாடி உள்ள மூணு தலைமுறையில் மூணாவதாக உள்ளவருக்காக தான் தர்பேயில தொடக்கிறோம் முதல்ல ரெண்டாவதாக பிண்டப்பிரதானம் பண்ணிவிட்டோம் அப்போவும் இதே மந்திரத்தை சொல்லி அங்கே தொடக்கணும் அப்படி தொடக்கிறதுனால எந்த பிதரு எந்த பிதாவுக்கு திருப்தி கிடைக்கிறதுனா நம் மூணு நம்முடைய மூணு தலைமுறை இல்லாமல் அதுக்கு முன்னாடி உள்ள மூணாவது தலைமுறையில் ரெண்டாவதாக உள்ளவருக்கு திருப்தி கிடைக்கிறது மூன்றாவது பிண்ட பிரதானம் பண்ணிவிட்டு அந்த தர்பேயில கையை தொடக்கிறதுனால நம் தகப்பனார் மூணு தலைமுறை இல்லாமல் அதற்கு முன்னாடி உள்ள மூணு தலைமுறையில் முதல்ல உள்ளவருக்கு திருப்தி கிடைக்கிறது அப்படி நாம் பிண்டப்பிரதானத்தில் முன்னாடி உள்ள பிதர்களுக்கும் சேர்த்து தான் நாம் பிண்ட பிரதானம் இந்த கையை தர்பேயில தொடக்கிறதுனாலே அவளுக்கு திருப்தி ஏற்படுறது அப்படின்னு இருக்குது தான் அவர்களுடைய பேரை குழந்தைகளுக்கு வைக்கிறது அப்படின்னு நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா தாத்தா பேரை வைக்கிறது அதற்கு முன்னாடி உள்ளவர்கள் பேரை வைக்கிறது ஏன் அப்படின்னா அவெல்லாம் ஆசைப்பட்டு நம்ம வம்சத்தில் பிறக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து பிறக்கிறான் அப்படின்னு கருட புராணம் சொல்கிறது இதெல்லாம் இந்த பித்திருக்களுக்கு அந்தந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் விடுறதுக்குன்னு பிரம்மா சில பேரை சிருஷ்டி பண்ணுறார் அந்த பிரேத்த சரீரத்தோடு இருக்கிற பொழுது துவாதசிரவணால்னு பன்னெண்டு பேர் பிரம்மாவனுடைய காதலிருந்து ஆவிர் பவிச்சவர்கள் துவாதசிரவணர்கள்னு பேர் அவர்களுக்கு ஸ்ரவணால்னு ஏன் பேர் கிடச்சது அப்படின்னா எவ்வளோ தூரம் தள்ளி இருந்தாலும் அவர்களுக்கு காது நின்னா கேட்கும் எந்த ஜீவன் என்ன வார்த்தை பேசுகிறான் அப்படின்னு அவ கேட்கணும்னு ஆசைப்பட்டால் எங்கே இருந்தாலும் அவள் கேட்பான் கேட்கக்கூடிய சக்தி இருக்குது அதேனால்தான் அவர்களுக்கு சிரவணர்கள்னு பேர் அப்படி பன்னெண்டு பேரை பிரம்மா சிருஷ்டி பண்ணி அந்த பன்னெண்டு பேர்களும் இந்த ஜீவனுடைய புண்ணிய பாபங்களை பூரா வருஷப்படுத்தி எழுதுறான் அப்படி அவர்கள் எழுதி முடித்து இவன் புண்ணியத்தை ஜாஸ்தி முதல்ல புண்ணியத்தை அனுபவிக்கணுமா பாப்பத்தை அனுபவிக்கணுமானு தீர்மானம் பண்ண ஆரம்பிக்கிற ஒரு தினம்தான் இந்த சபிண்டீகரணங்கிற தினம் இந்த சபிண்டீகரணம்ங்கிற ஸ்ராதம் பண்ணுற பொழுது அந்த துவாதசிரவணர்கள் 12 பேரும் அங்கே வரா இந்த ஜீவனை பற்றி இங்கே எல்லோரும் என்ன பேசிக்கிறா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவ வரா தான் அன்றைய தினம் எல்லா தானமும் பண்ணின பிறகு துவாதசிரவணர்களுக்குன்னு சிரவணர்களுக்குடைய திருப்திக்குனு தானம் பண்ணுறது பூரி தானம்னு பேர் பன்னெண்டு பன்னெண்டு தானம் பண்ணுறது அவர்களுக்கு அதாவது ஒரு பிராமணரை சாப்பிட்ற அளவு உள்ள வஸ்துக்களை வச்சு தானம் பண்ணணும்னு புராணம் நமக்கு சொல்கிறது அரிசி வாழைக்காய் பாசிப்பருப்பு வெள்ளம் வெங்கலப்பானை சிப்பில் தட்டு சாப்பிட்றதுக்கு தம்பாலம் இதை அப்படியே செட்டாக வச்சு தானம் பண்ணணும் இந்த துவாதசிரவணாருடைய திருப்திக்காக துவாதசிரவணாலுடைய திருப்திக்காக ஏன்னு இதை தானம் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்